லாப்பீத்திஹ் நிரஞ்சனம் भजते பிஷ मृतो निरंजनं भजते பிய ச சர்வவித்மோத் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது இதனுடைய விஷயம் சாரம் வந்து மெயின் சென்டென்ஸ் சொல்கிறேன் யா சுவாத்மதீர்த்தம் பஜத்தை சர்வவித் இல்லாட்டி யா சுவாத்மதீர்த்தம் பஜத்தை சா அமிரு சாதாரணமாக நம்ம படிக்கிறது நம்ம பாவமெல்லாம் போகணும்னா புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணணும் ராமேஸ்வரத்தில் போய் இப்போ இருபத்தி ரெண்டு தீர்த்தமோ இருபத்தி மூணு வந்து ராமநாத சுவாமி தரிசனம் ரொம்ப முக்கியம் தீர்த்த ஸ்நானம் தனுஷ்கோடியில் போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது காசியில் போய் கங்கையில் தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது தீர்த்தம்னாலே புனிதம்னு அர்த்தம்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 இந்த வேதாந்தத்தை படிக்கிறது தான் நமக்கு மங்களகரமான ஸ்நானம் ஆகல அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணியிருந்தால் தான் இந்த தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை குரு தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன பஜத்தின முக்திம் என்ன சொல்கிறாருன்னா அது மாத்திரம் இல்லை அதுக்கெல்லாம் நியமங்கள்லாம் இருக்குது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 துக்கமாகவும் இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை இந்த தீர்த்தம் எந்த திசையிலையும் இருக்குது எல்லா காலத்துலேயும் இருக்குது எப்போ வேணாலும் குளிக்கலாம் அது மாத்திரமில்லை இது குளிரே கிடையாது எல்லாத்தையும் போக்கக்கூடிய துக்க சமஸ்துக்கத்தையும் போக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தை எவன் சேவிக்கிறானோ அவன் எல்லாம் அறிந்து எல்லாம் இந்த கைவில்லை நவனியத்தில் ஒரு பாடல் இருக்குது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 தேசம்னா இடம் காலம்னா குறிப்பிட்ட காலம் அனபேட்சிய அவைகளை சார்ந்திராமல் அப்படின்னு அர்த்தம் இடம் காலம் திசை இவைகளை சார்ந்திராமல் சர்வகம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சீதாதிகிருத்து குளிர் முதலானவைகளை குளிர் வந்துடும் ஜூரம் வந்துடும் தலைவலி வந்துடும் திடீர்னு குளித்தோம்னா இதெல்லாம் வரும் அதில் சீதாதிகிருத்து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 பஜிக்கிறானோ சேவிக்கிறானோ அது ஒரு வார்த்தைப்பட்டார் வினிஷ்கிரியா கர்மாவெல்லாம் விட்டுட்டு சன்னியாசின்னு அர்த்தம் வினிஷ்கிரியஹா வயசான பிறகு படுக்கையில் படுத்துட்டுருப்போம் குளிக்கக்கூட முடியாது ஆனால் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது கஷ்டமே கிடையாது வினிஷ்கிரியான்னா கர்மா இல்லாமல்னு அர்த்தம் எல்லா செயல்களையும் விட்டு விட்டு சஹா அவன் சர்வவித்து எல்லாம் அறிந்தவன்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 நான் ஓரளவுக்கு இதை விளக்கி நிறைவு செய்கிறேன் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தஷிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹ் ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி